அல்லாஹுமா சொல்லி அலா முகமதின் அலமது இல்லா உகது யுத்தத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு சம்பவங்களாக இன்னைக்கு தொடர்வோம் நபிசுல்லா அலிஸ்லாம் புகதிர்காலத்திலேயே ஒரு வாளை காட்டி ஒரு வாளை வந்து நபிசிலம் ஏந்தி இந்த வாழ்க்கைய உரிமையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு நபிசிலம் ஒவ்வொரு சகாபாக்களும் யார் அசுல்லா நான் பூர்த்தி செய்கிறேன் சகாபாக்களும் ஆர்வமாக கேக்கிறாங்க திரும்ப அபு துஜானா ரதி அல்லாஹன் நபித்தோழர் அவர் என்ன பண்றாரு இந்த வாளுடைய உரிமை என்ன இந்த வாளுடைய ஹக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இந்த வாளுடைய ஹக்கு என்னன்னு சொன்னா இந்த வாழ் உடையும் வரை எரிப்படக்கூடிய அனைத்து முசரிக்குகளையும் வெட்டி சாய்க்க வேண்டும் இதுதான் இந்த வாளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி காமிச்சான் நிறைவேற்றுகிறேன் மிகவும் கர்வமாக நல்லா நெஞ்ச நிமித்திக்கிட்டு கர்வமாக போறாங்க இதை பார்த்த நபிசுல்லா இந்த நடை வந்து அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது போர்களை தவிர அனைத்து நேரத்திலுமே இது போன்ற நடை வந்து தடுக்கப்பட்டது போர்க்களத்தை தவிர அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு முஸ்லீம் வந்து பணிவாக நடக்கணும் போர்க்களத்தை தவிர ஒரு முஸ்லீம் நடக்க வேண்டியது பணிவான முறையில் நடக்க வேண்டும் இது குரானுடைய கட்டளை நீங்க பெருமையோட செருக்கோட நடக்காதீங்க நீங்க ஒன்னும் இந்த பூமியை பிளந்து பிளந்துவிட போறது கிடையாது அப்படின்னு அல்லாத்தலா சொல்லி காட்டும் அப்ப பணிவோடு நடக்கணும் மேலும் வேற பலகீனத்தோட நடங்க அல்லாத்தலா சொல்லி காட்டலாம் பணிவோட நடக்கணும் சிலவர் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க நம்ம பலஹீனம் உள்ள ஒரு போல நடந்துக்கணும் அப்படி அல்லா சொல்ல கிடையாது நபியுடைய வழிமுறையும் கிடையாது பலவீனம் வேறு பணிவு வேறு பணிவோடு ஒவ்வொரு முஸ்லீம் நடக்க வேண்டும் நபிசுல்ல நடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அலி ரூபாய் அதாவது மலையிலிருந்து ஒருத்தர் இறங்குறாரு அந்த மாதிரி இருக்கும் அப்ப பலகீனமாக நடக்கணும் இங்க குறிக்கோள் கிடையாது பணிவுடன் நடக்கணும் அப்படிங்கறது குறிக்கோள் அப்ப இமாம் அகமது அவருடைய கிதாபுல முஸ்னத் அஹமது பதினிறார் இந்த அபு அபு துஜானா ரதி அந்த வாளை கொண்டு போய் முசிரிக்குகளுக்கு நடுவில் நின்று அந்த உடையும் வரை பல முசிரிக்குகளை வந்து அங்கு வெட்டி சாய்த்து அந்த வாழ் உடையும் வரை போரிட்டார் அப்படின்னு அஹமது ரஹத்து குறிப்பிடுறார் அதே போல அப்துல்லா அபு ஜுபை ரதி அல்லா அனுகு அவர்கள் அறிவிக்கிறாங்க எதிர்கொண்ட அனைத்து முசிரிக்குகளையும் ஒரு நபர் ஒரு அதாவது ஒரு முஷிரிக்கு வந்து எதிர்கொண்ட அனைத்து முஸ்லீம்களையும் வெட்டி சாய்த்தான் எதிரிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முஷ்ரிக் எல்லாத்தையும் வெட்டி சாய்த்தான் அப்ப நாங்க துவா செஞ்சோம் இங்கு ஒருவர் நடுவுடன் எல்லாத்தையும் வெட்டி கொண்டிருக்கிறாரே அவரும் அந்த முஷரிக்கும் ஒன்றாக மோத வேண்டும் நாங்க எல்லாம் பிரார்த்தனை செஞ்சோம் அதே அவர்கள் இருவரும் மோதி கொண்டாங்க மோதி கொண்ட பிறகு அந்த நபரை யாரு அந்த முஷ்ரிகை இவர் வந்து யாரு அபுதுஜான ரதியுல்லா நகு வெட்டி சாய்த்தார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்துல்லா ஸுபை ரதி அல்லானு அதே போல காபு மாலிக் ரதி சொல்லி காட்டுறாங்க ஒரு நபரை குறிச்சு யாரோ ஒரு நபரை வந்து பற்றி இவர் சொல்றாங்க அந்த நபர் என்ன பண்றாரு முசிரிக்குகள் வந்து ஒரு ஒரு முஷிரிக்கு வந்து பலமான ஆயுதத்துடன் முழு ஆயுதத்துடன் வந்து எல்லாத்தையும் வெட்டி சாய்த்து கொண்டு வரான் அவனை வந்து எதிர்கொள்றதுக்கு குறைந்த ஆயுதத்தோடு ஆயுதங்கள் மிக மிக குறைவாக உள்ள ஒரு நபர் எதிர்கொள்கிறார் எதிர்கொண்டு அவரை வந்து எந்த ரசூத்தோல் அட்டிக்கிறார் அந்த ஒரு வெட்டின் மூலமாக தோல்பட்டையில் இருந்து சிதறொன்று ரெண்டு ஆக பிளவுட்டு அந்த முஷ்ரி வந்து கொலை உண்டாம் அப்ப இதையெல்லாம் சகாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க அப்ப உடனே அந்த நபர் என்ன பண்றாரு முஸ்லீம் வீர தீரமான இந்த நபர் யாரு காபுனு மாலிக்கிறது இல்லான்னு குறிப்பிடக்கூடிய இந்த நபர் திரும்பி பார்த்து காபுனு மாலிக்கிறது இல்லான்னு பார்த்து காபே எப்படி அப்படிங்கிறாங்க பெருமையோடு எப்படி நம்மளுடைய செயல் எப்படி அப்படின பிறகு அவர்களுடைய செயலை வந்து மிதமிஞ்சி சொல்றாங்க மாலிக்கிறது இல்லான்னு சொல்லி காட்டுறாங்க அபுத்துஜானா உடைய வீரம் இதுபோன்றுதான் இருக்கும் அந்த நபர் காபுகுனு மாலிக் ரதியில்லான்னு குறிப்பிட்ட அந்த நபர் அபுத்துஜானா ரீல்லான் அல்லாவுடைய பாதையில் போராடக்கூடிய நபர் அப்ப இதுபோன்று பல்வேறு சகாபாக்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்திய நிலையில் முஸ்லீம்கள் வந்து வெற்றி கொண்டுட்டாங்க முகது களத்தில் வெற்றி கொண்டு எந்த சொன்னா அவர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வரலாற்றில் பதியப்படுது அரேபிய பெண்களுடைய கால்களில் உள்ள ஆபரணங்கள் அங்கு பார்க்கப்பட்டது அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து மேல இழுத்து கட்டிக்கிட்டு ஓடுவாங்கல்ல கீழாடை ஒரு லுங்கி மாதிரி கட்டிருக்கோம் வேகமா ஓடணும்னா மடித்து ஓடுவோம்ல அதுபோல அவர்களுடைய கீழ் ஆடையை அவர்கள் சுருட்டி ஓடுனாங்க அவர்கள் கீழிருக்கக்கூடிய ஆபரணங்கள் தெரியும் அளவுக்கு காலில் கட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் தெரியும் அளவுக்கு வேகமாக ஓடுறாங்க அப்ப ஆணும் பெண்ணும் அனைவருமே குறைசி படைகள் உள்ளவங்க அனைவருமே அவர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அப்துத்தார் கோத்திரத்தார்கள் இவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது வரலாற்றில் பார்த்திருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கப்படும் தாரு நதுவாவுடைய பொறுப்பு ஒருத்தருக்கு அதே போல அதாவது கருதி வந்த அந்த இடத்துடைய பொறுப்பு ஒரு குடும்பத்திற்கு ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய பொறுப்பு ஒருவருக்கு உணவு அளிக்கக்கூடிய பொறுப்பு ஒருவருக்கு அதே போல இது மாதிரி ஒவ்வொரு பொறுப்பையும் ஒவ்வொரு குடும்பங்கள் எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பாத்தோம் இந்த பனு அப்துத்தார் அப்படிங்கிற குடும்பம் வந்து இந்த போர் இந்த போருடைய கொடியை வந்து பிடித்திருக்கக்கூடிய பொறுப்பு இவர்கள்ட்ட தான் பொதுவாவே போர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொடி கீழே உழுந்துருச்சுன்னு சொன்னா அங்கு எதிரிகள் தோத்துட்டாங்கன்னு நடத்தம் அப்ப இந்த கொடி வந்து ஒவ்வொரு போரிலும் அவர்கள் அந்த கொடிய வந்து பாதுகாக்கிறதுக்காக மினக்கடுவாங்க அந்த படையில் உள்ளவர்களே திரும்ப ஓடிடுவாங்க அப்ப இந்த கொடியும் வந்து கீழே விழுந்துருச்சு உகதுடைய யுத்தத்துல கொடி கீழே விழுந்து அவர்கள் மக்கள் திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே அபுசுபியான் என்ன பண்ணிருந்தாரு பத்ருவை நினைவூட்டி பத்ரல நம்ம தோத்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கோங்க உங்களால முடிஞ்சா இந்த கொடியுடைய பொறுப்பை எடுத்துக்கோங்க இல்லைன்னா எங்கள்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பனு அப்துத்தார் கோத்தரத்தாற்ற சொல்றாங்க அவர்களுக்கு அது மிகவும் வருத்தமாயிருச்சு கோபமாயிருச்சு ஆண்டாண்டு காலமாக இந்த பொறுப்பு நம்மள்ட இருக்கு நம்மள்கிட்ட பொறுப்பை திரும்ப கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் நம்மள உள்ள அனைவரும் இருந்தாலும் இந்த கொடியை வந்து நம்ம கீழே போடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் வந்தாங்க வந்தவர்கள் அந்த நோக்கத்தில் வந்தவர்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருந்தாங்க அப்ப அவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு ஆண்களாக அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து ஏழு ஆண்கள் அந்த கொடியை காப்பதிலே மரணித்தாங்க ஒருத்தர் இருக்கும் போது இன்னொருத்தட்ட கொடுத்தாரு இப்படியே ஏழு பேர் அந்த கோத்திரத்தில் உள்ள அனைத்து முக்கியஸ்தர்களும் இறந்து விட்டாங்க இறுதியில் வந்து அவர்கள் கோத்திரத்துக்கு அடிமையாக இருந்த ஒரு நபர் அபிசினி அடிமையுடைய கையில அந்த கொடி கொடுக்கப்படுது அவரும் பாருங்க கடைசியா எஞ்சி இருந்தவர் அவர் ஒருத்தர் தான் அவருடைய கை வெட்டப்பட்டுருச்சு இரண்டு கையும் வெட்டப்பட்ட நிலையில் நெஞ்சியில வச்சு பிடிச்சுக்கிறாரு இந்த கொடி கீழே விழுந்துடக்கூடாது அந்த கொடியின் மீது முக்கியத்துவம் வைராக்கியம் இருந்துச்சு இப்ப அந்த கொடியும் கீழே விழுந்தது அவர்கள் பின்னாடி ஓடுனாங்க அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளும் அவர்கள் தோல்வி அடைந்து அதிகாரப்பூர்வமாக தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டாங்க தோல்வி அடைஞ்சு பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அல்ல இதை மூன்றாவத்தியாயிரம் செய்வதாக உங்களுக்கு வாக்களிச்சிருந்தே நிறைவேற்றும் வாக்குறுதி முஸ்லீம்கள் முஸ்லீம் படையில் உள்ள நபர்கள் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கனிமத் பொருட்களை போர் பொருட்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது அங்க என்ன பண்றாங்க அவர்கள் ஒரு ஐம்பது பேர்த்து வச்சுட்டு நாங்கள் வெற்றி கொண்டாலும் வெற்றி கொண்டு அங்க இருக்கக்கூடிய எடுத்துக்கொண்டிருந்தாலும் யாரும் இறங்கி வந்துடக்கூடாது நாங்கள் இறந்து போய் எங்களுடைய உடல்களை பருந்துகள் உண்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் இறங்கக்கூடாது அப்படின்னு நடிசுல அரசு சொல்லிட்டு போயிருந்தாங்க இந்த ஐம்பது நபர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவர்கள் கீழே இறங்கி ஒடியார ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றி பொருட்களை கனிம பொருட்களை எடுக்கிறதுக்காக அப்ப அந்த அம்பது பேர்த்துக்கான அமீரான அப்துல்லா பின்பைர் ரதியுல்லாங்க அவர்தான் அமீர் நீங்க வந்து இறங்காதீங்க நபிசுல்லா கட்டளை சொல்லியும் அந்த ஐம்பது பேரத்துல நாற்பது பேர் அந்த கட்டளை அவங்க மதிக்கவே இல்ல இறங்கி வந்துட்டாங்க இறங்கி வந்து இதை பார்த்த காலித் பின் வலித் ரதில்லா நுக மற்றும் இக்ரிமா பின் அபுஜகல் ரதியுல்லா நூ இவர்கள் இரண்டு பேரும் அதாவது அவர்கள் எதிரி படையில இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இவர்கள் அந்த படையில வந்து முக்கிய நபர்களாக தாங்கி வந்தாங்க அப்ப இந்த காலிதி பின்வழி ரதில்லானுவோ அந்த ரோந்து படைக்கு அமீராக இருந்தாங்க இப்ப இவர்கள் வந்து பாக்குறாங்க இந்த மலையிலிருந்து போயிட்டாங்க அப்ப நம்ம இன்னொரு சைடா வந்து போயிருவோம் ஆல்ரெடி இந்த சைட்ல இருந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க முன்புறத்திலிருந்து நம்ம பின்புறமாக போயிருவோம் சொல்லி பின்புறமாக தன்னுடைய படையை கூட்டிட்டு அவங்க போயிடுறாங்க போன பிறகு முஸ்லீம்கள் நடுவட மாட்டாங்க இந்த சரமும் இந்த சைடு தாக்குறாங்க முன்னிருந்தும் தாக்குறாங்க பின்னிருந்தும் தாக்குறாங்க இவர்களால் சமாளிக்கவே முடியல முஸ்லிம்களுக்கு கடுமையான தாக்குதல் தாக்குதல் எந்தளவு தாக்குதல் செதறிட்டாங்க அந்தளவு கடுமையான முறையில் குறைசுகள் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அல்லா வந்து இதுதான் தன்னுடைய திருமுறை குரான நூத்தி அம்பத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அல்லா உங்களுக்கு வாக்களித்த அந்த வெற்றியை கொடுத்துட்டான் துவக்கத்தில் அவனுடைய அனுமதி அணிமதியின்படி அவர்கள் நீங்க போரில் வெட்டி வெட்டி வீழ்த்தினீங்க ஆனால் இறுதியில் நீங்க ஊக்கம் உங்களுடைய பணிகள் குறித்து ஒருவருக்கு நீங்க பிணங்கி கொண்டீங்க மேலும் நீங்க மோகம் கொண்டிருந்தவற்றை அதாவது போர் பொருட்களை வந்து அல்லா உங்கள் கண்ணெதிரே காட்டிய உடனே உங்கள் தலைவருடைய கட்டளைக்கு நீங்க மாறு செஞ்சீங்க ஏனெனில் சிலர் இம்மையவே விரும்புவவராக இருக்கிறீங்க மேலும் சிலர் மறுமையை விரும்புவராக இருந்தனர் பிறகு அல்லா வந்து சோதிக்கும் பொருட்டு இறை மறுப்பாளர்களை எதிர்க்க எதிர்த்து நிக்க முடியாத வண்ணம் உங்களை வந்து திசை திருப்பிட்டான் மூன்றாவது அல்லாவிடம் அவர்களுக்கு சிலர் வந்து சஹித என்னும் நற்செய்தியை வந்து பெற்றுக் கொண்டாங்க இன்னும் சிலர் வந்து அவர்களுக்கு கனிமத்தை காட்டி சோதனையாக இருந்தார் எந்த அளவு சோதனை ஆகிவிட்டதுன்னா படையை பிளந்து முஸ்லிம்களுடைய படையை பிளந்து நபிசுல்லா ஹலம் அவர்களையே போய் அந்த இடத்துல அவங்க வந்து தாக்கி நபிசுல்லா லோட முன் பல்கள் இங்க இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய பல்கள் உதடு கிழிஞ்சிருச்சு முகம் கிழிஞ்சிருச்சு திருமுகத்தில் நபிசுல்ல திருமுகத்தில் பல் உடைக்கப்பட்டுருச்சு உதடு கிழிஞ்சிருச்சு முகத்தில் ரத்தம் ஒழுது கொண்டிருக்குது அப்பேற்பட்ட சோதனையாக இருக்குது அப்படின்னு இசா கிராமத்துலையும் சொல்லிக்காட்டுறாங்க அப்ப இதன் பிறகு நபிசுல்லாத்துக்கு மருத்துவம் பார்க்கப்படுது அலி ரதியாஹூ அவர்கள் வந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க சகை புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது தண்ணியை எடுத்துட்டு வந்தோடன தண்ணியை ஊற்றுறாங்க யாரு நபிசுல்லா மகளாகிய ஃபாத்திமா ரதியாஹு அன்ஹா அவர்கள் அந்த காயத்தின் மீது தண்ணியை ஊற்றுறாங்க ஊற்றும் போது இன்னும் அதிகமாக ரத்தம் வருது இப்ப உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பாயை எடுத்து எரித்து அந்த சாம்பலை காயத்தின் மீது பூசுறாங்க பூசின உடனே ரத்தம் நிற்குது அப்ப அந்த அளவு கடுமையான முறையில் சோதனையாக இருந்தது நபிசுல்லா அங்கம் நபிசுல்லுடைய திருமேனி அங்கு மிக மிக மோசமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளானது எந்த அளவுன்னு சொன்னா நபிசுல்லா அலம் அங்கு அன்று தொழுகையே உட்கார்ந்து உட்கார்ந்துதான் தொழு வச்சாங்க அந்த அளவு மிகவும் கடினமான முறையில் தாக்குதல் இருந்தது அப்ப நபிசுல்ல தாக்கணவன் யாருன்னு சொன்னா இவ்ளோ கம்மியா அப்படிங்கிறவன் தான் நபிசுல்லைய தாடையில தாக்கினான் அதேபோல உத்வா இபுனு அபிவக்காஸ் இவன் இருக்கிறானே இவன் தான் நபிசுல்லா பல் உதடு பல்லையும் உதவிலையும் தாக்க இவனை பற்றி நபிசுல்லா சாபமிட்டாங்க இவனுடைய அப்துல் ரஜாக் சொல்லி காட்டுறாரு அவனுக்கு வந்து மாற்றத்தை கொடுத்து விடாதே யாள்ல அப்படின்னு சாபமிட்டாங்க இவனுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு துவா செஞ்சாங்க இபனு இப்னு கசீர் சொல்லிக் காட்ட இதை குறித்து கடைசி வரை இந்த உத்பா அபிவகாசுக்கு ஹிதாயத்தை கிடைக்கவே இல்ல அல்ல உள்ள மாற்றவே இல்ல இவன் காஃபிராகவே மரணித்து நரகன் செல்லக்கூடிய ஒருவனாகவே இருந்தான் இதற்கு எதிர்வினை அதாவது இந்த போரிலே தாக்குதல் பலமான தாக்குதலுக்கு உள்ளான பிறகு நபிசுல்லா என்ன பண்றாங்க அறிவிக்கிறாங்க நபிசுல்லா ரத்தொடச்சுக்கிட்டு அவர்களுடைய திருவேணியில் ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபி அல்லாவை நீங்க வணங்கணும் அல்லாவின் பக்கம் வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நபிய வந்து நீங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவர்களை வெட்டி இது போன்று ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கும் போது அல்லாஹ் எப்படி உங்களை செழிப்பாக்குவான் அப்படின்னு நபிசுல்லம் வந்து அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அல்லா பாருங்க உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி கொடுக்கறான் மூன்றாவது நூத்தி இருபத்தி எட்டாம் வருஷம் நபிசில கண்டுச்சு இறக்கிறான் அல்லா தலம் இப்படி ஒரு நபி அல்லா வந்து அல்லாவை வணங்குங்க அல்லாவின் பக்கம் வாங்க நேர்வழியின் பக்கம் வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நபியை நீங்க இந்த மாதிரி பண்ணும் போது நீங்க எப்படி செழிப்பீங்க அல்லாஹபி உங்களுக்கு செழிப்பை கொடுப்பான் சொல்லும் போது அல்லா சொல்றான் நபியை நீங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் அல்லா அவர்களை வந்து இஸ்லாத்தை தெளிவும்படி செய்து மன்னிச்சு அல்லது அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பதால் அவர்களை வேதனையும் செய்யலாம் இது அல்லாவுடைய கையில் இருக்குறான் தன்னுடைய திருமறை குரான்ல மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாம் அந்த போர்களத்திலையும் நபிசுல்லா அல்லாம் ஆதங்கத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைக்கு கூட அல்லா கண்டிச்சு நகையுடைய சொல் எந்த நேரத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பனை இந்த விஷயத்தில் அதிகாரம் கிடையாது பரவ ஆரம்பிக்குது இடத்துல பரவ ஆரம்பிக்குது முஸ்லீம்கள் இடத்துல பரவ ஆரம்பிக்குது சில முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க அந்த இடத்துல பல கேட்டகரிகளாக பிரிஞ்சாங்க அப்ப சில முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா பி இறந்துட்டாராட்டு நம்மளை குறைசுகள் தாக்கிடுவாங்க நமக்கு நம்ம மோசமானதாயிடும் அப்ப அவன் அபுசுஃபியான் அபுசுஃபியான் யாரு குறைசுகளுடைய எதிரிகளுடைய தலைவர் அமீர் அவர்கிட்ட போய் பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டுருவோம் சமாதான ஒப்பந்தத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சில முஸ்லீம்கள் பேசுறாங்க சில முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க நனைந்து ஊறி போன ஒரு அன்சாரி சஹாபியை பார்த்து நபி சிலாசன் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த அன்சாரி சஹாபி சொல்லி காட்டுறாரு நபியுடைய அவருக்கு கொடுத்த வேலையை அவரை முடிச்சுட்டு அல்ல இடத்துல போயிட்டாரு அவருக்கு அல்ல என்ன வேலையை கொடுத்தானோ அத முடிச்சிட்டாரு திருப்பி கொண்டான் அவரே அதற்காக போராடி மரணிக்கும் போது என்ன போறோம் சாகும் போடுவோம் போராடுறான் அப்ப உகது முடிஞ்சிருச்சு உகது இனிமேட்டு திரும்ப நடக்க போறது கிடையாது ஆனா இதே சூழ்நிலையே இனிமேல் நடக்குமா நடக்காதோட போய் தஞ்சமாகறதும் எதிர்த்து போராடுவதும் இன்றைக்கும் இந்த சூழ்நிலை வருமா வராதா இது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இன்னைக்கும் ஈமானில் பலகீனம் உள்ள நம்ம எத்தனையோ பேரு காபிரிடத்திலும் முனாபிக்கு இடத்திலும் நம்ம தஞ்சம் புகவர்களாக இருக்கிறோம் மேலும் முஸ்லீம்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்ப அது போல இல்லாம இந்த அன்சாரி சகாபாக்கள் போல அதனால தான் அல்லாஹலா அவர்களை வந்து அவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்கிற அன்சாரிகளை குறித்து இந்த வீர தீரங்களுக்காகத்தான் அல்லாது தலா அவர்களை கியாமத்தன வரைக்கும் உயர்த்தி இருக்க இப்ப இதே நிலமையில முஸ்லீம்கள் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வலுவான தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் பின்வாங்க தொடங்கி அவர்கள் வந்து எந்த அளவுகள் நெருங்கிட்டாங்க நெருங்கி வந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப சொப்பமானவர்கள் தான் இருக்கிறாங்க உடனே நபிசுல்லா வந்து அங்கு அறிவிப்பு செய்றாங்க யாரு வந்து இப்போது என்னிடம் வந்து போராடுறாங்களோ என்னோட என்னை பாதுகாப்பாரோ அவர் அல்ல அவர் நாளை என்னுடன் நாளை மறுமையில் இருப்பாரு நபிசுல்லாம் சத்தம் போட்டு அறிவிப்பு செய்கிறாங்க இதை கேட்ட சகாபாக்கள் வந்து குறிப்பாக இளைஞர்கள் ஏழு அன்சாரிகள் இளைஞர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக நபிசுல்லா பாதுகாப்பதற்காக வட்டமிட்டு வரக்கூடிய அனைத்து அம்புகளையும் ஈட்டுகளையும் வால் அனைத்தையும் தங்கள் மீது அனைத்தையும் தங்கள் மீது வாங்கிக் கொண்டு அங்க வந்து ஏழு அன்சாரி சகாபாக்கள் நபிசுலாசத்துடைய காலுக்கு கீழே மடிஞ்சு கிடந்தாங்க அப்ப இதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினா இருக்கு அன்சாரிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க எடுத்த வேலையை கணக்கச்சிதமாக முடிச்சாங்க நபிக்கு அவர்கள் வாக்கு கொடுத்தாங்க எங்களுடைய மனைவிகள் பிள்ளைகளை விட உங்களை நாங்க அதிகமாக பாதுகாப்போம் ஏழு அன்சாரி இளைஞர்கள் நபிசுல்லா காலுக்கு கீழே பிணமாக கிடைக்கிறாங்க எவ்வளவு ஒரு வாயில சொல்றது ஈஸியா இருக்கலாம் நபியின் மீதான நேசம் எந்தளவு அவர்களுக்கு இருந்தது அப்ப இதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா நபிசுல்லா இந்த குறிப்பாக நபிசுல்லா சுற்றி இருக்கக்கூடிய இந்த சகாபாக்கள் சுவாரஸ்யமான இந்த வரலாறு நம்ம பார்த்தோம் இரண்டு சகாபாக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க முதலாவது வந்து அலி ரதில்ல அறிவிக்கிறாங்க சாதிப்னோ மாலிக் ரதில்லானோ பத்தி நபிசுல்ல மிக சொற்பமான நபர்களை பார்த்து தான் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அதுல இந்த நபரும் ஒருத்தர் சாதிப் மாலிக் ரதில்ல இவர் நபிசுல்ல பாதுகாப்பதற்காக மிகுந்த சிரமம் எடுத்து அனைத்து புறத்திலிருந்து வரக்கூடிய அம்புகளை வந்து தன்மீது வாங்கிக் கொண்டார் எல்லா சைட்ல வர அம்பையும் இவர் மேல வாங்கிக் கொண்டு அளவு கடுமையாக நபிசுவலாசத்தை பாதுகாப்பதற்காக போரிட்ட ஒரு நபர் நபிசுவாசன் பார்த்தது என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொன்னாங்க அடுத்ததாக இந்த உகது யுத்தத்துடைய நாயகன் கதாநாயகன் யாருன்னு சொன்னா அபு தலஹா பின் உபைதுல்லா இவர் நபிசல்ல சூழ்ந்து கொண்டு வரக்கூடிய அனைத்து அம்புகளையும் வந்து தன்னுடைய அனைத்து பாகங்களையும் வாங்கிக் கொண்டார் நபிசுல்ல அவங்க ஒரு ஹைட்ல நிக்கிறாங்க அந்த ஹைட்டுக்கு மேல ஏறி நின்று நபிசுல்லுடைய தலை இவர் நெஞ்சு பகுதிக்கு வரும் அளவு ஏறி நின்று வரக்கூடிய அனைத்து அம்பையும் நபியின் மீது பற்றாத மாதிரி தன்னுடைய நெஞ்சில கையில அனைத்து பகுதியிலும் வாங்குறாரு சஹாபாக்கள் அபு தங்கார் அதிமுடிய கையை பார்த்து அவர் அவருடைய கையெல்லாம் செயலிலிருந்து போச்சு ஊனமிட்டுருச்சு அவரு கையே இருக்காது கையை சிதைந்து போயிருச்சு ஒவ்வொரு சவாபியும் பார்த்து கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு அவருடைய கை சிரிஞ்சு போச்சு அப்ப அந்த அளவு அவர்கள் பாடுபட்டாங்க அவருடைய நெஞ்சு பகுதியை வந்து நபிசுலாசம் தலைக்கு அந்த பக்கவாட்டில் வச்சு பாதுகாத்துக் கொண்டிருந்தார் நபிசுலாசம் சொல்றாங்க இவரையும் பார்த்து சொல்றாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லி காட்டுறேன் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நபிசுலாசனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருவது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்ப நரிசுல அரசு தல்காலது இல்லாமல் நீங்க உறுதியாக நில்லுங்க உறுதியாக நில்லுங்கன்னு சொல்லும்போது அவரு சொல்லி காட்டுறாரு யார சொல்ல உறுதியாக நிக்கிறேன் நீங்க எந்த புறத்தில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு நீங்க வந்து என்ன திருப்பிக் கொள்ளுங்க உங்களுடைய கட்டளைக்கு நான் இணங்குறேன் என்ன செய்ய சொல்றீங்களோ நான் செய்யறேன் எந்த சைடு நீங்க திரும்ப சொல்றீங்களோ அந்த சைடு திரும்புறேன் யார சொல்லா நான் உறுதியாக இருக்கிறேன் நீங்க எனக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்றேன் எப்பேற்பட்ட ஈமான் எப்பேற்பட்ட உறுதி சுபகானல்லாம் அவ்வளவு ஒரு உறுதியோடு நபிசுல்லா பாதுகாத்தாங்க இந்த பாதுகாப்புக்கு பிறகு நபிசுல்லா உகது மலைக்கு போறாங்க முஸ்லீம்களும் நபிசுல்லாஸ்லமும் யுத்த காலத்திலிருந்து உகது நோக்கி போறாங்க குறைசுகளை குறைசுகள் அங்கு எதிரி எதிரி படை அங்க தாக்குதலுக்கு உள்ளாகிக் கொண்டிருந்த முஸ்லீம் படையும் நபிசுல்லா அங்கு சொப்பமாக இருந்த சகாபாக்களும் உகதுக்கு போறாங்க உகது மலைக்கு மேல நபிசுலாவஸ்தால ஏற முடியல கடுமையான தாக்குதல் கடுமையான காயங்கள் ஏற முடியாத நிலை அந்த வெட்டுப்பட்ட சிதைந்து போன அந்த உடலை கொண்டு தல்லாதது தன்னுடைய சொந்த கையால உகது கத் தூக்கி செல்ற எவ்வளவு ஒரு நபியின் மீது நேசம் கையில் அப்படியே தூக்கிட்டு போறார் தூக்கிட்டு போய் அவர்கள் உகது மலையில மேல ஏறி இருக்கிறாங்க குறைசிகள் வந்து உகது மலையின் மேல ஏறி வரல அவங்களுடைய போர் தந்திரத்தில் அது இல்ல போர் பிளான்ல வந்து அது இல்ல அதனால அவங்க வர கிடையாது அப்ப அபு சுஃபியான் மட்டும் மேல வந்து அங்கு முஸ்லிம்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களிடத்தில் நபி உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு தெனாவட்டா கேட்கிறாரு எந்த பதிலும் வரல அடுத்து அபுபக்கர் உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது அதற்கும் எந்த பதிலும் வரல அடுத்து உமர் உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது அதற்கும் எந்த பதிலும் இஸ்லாத்திற்காக அதிகமாக பாடுபடக்கூடிய நபர்களாக இருந்தாங்க ரெஸ்பான்ஸும் வரலோன இவர் திரும்ப போயிடறாரு திரும்ப போயிட்டு குறைசிகள்கிட்ட போய் சொல்றாரு மூணு பேரும் இறந்துட்டாங்க நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் இஸ்லாத்தின் மட்டும் ஒளிச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே உமர் ரவி இறங்கி வந்து அங்கு வந்து எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறோம் நீ கேட்ட எல்லாமே உயிரோடதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இது பதிருக்கு பகரமாக நாங்க பழி வாங்கிட்டோம் போர் வந்து ஒரு கிணத்து வாளிய போல ஒரு முறை நீங்க ஜெயிப்பீங்க ஒரு முறை நாங்க ஜெயிப்போம் நாங்க பழி வாங்கிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கர்வமாக சொல்றாரு உடனே உமரவது இல்லான்னு பதில் அளிக்கிறாங்க உங்களில் இறந்தவர்கள் நரகத்துல இருப்பாங்க எங்களில் இருந்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க ரெண்டும் போருங்கறது நீங்க அப்படிலாம் நீங்கெல்லாம் நரகவாதிகள் உங்களுக்கு நரகத்துக்கு போவாங்க நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம் உயர்ந்த பதவியில் இருப்போம் பதிலளிக்கிறாங்க உடனே அபிசுத்திய உங்களுடைய உடல்கள் கொல்லப்பட்ட உடல்கள் வந்து நான் செதைக்கணும் அவர்களுடைய உடல் எல்லாம் செதைக்கணும் நான் வந்து எந்த கட்டளையுமே இடல ஏன்னா இவருதான் அமீர் நான் எந்த கட்டளையுமே இடல ஆனா அதெல்லாம் செதைச்சிட்டாங்க அதை பார்த்து எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு இதை சொல்லிட்டு ஹுபலுக்கு வந்து ஹுபலுங்கிறத அவங்க வணங்கி வந்த ஒரு சிலையில முக்கியமான சிலைகள் அந்த சிலைகள் முக்கியமான சிலை அந்த ஹுபல் அப்படிங்கிற சிலையை குறிப்பிட்டு ஹுபல் சிலையே உனக்குத்தான் உயர்வு அப்படிங்கிறார் இதை கேட்ட முஸ்லீம்கள் நபிசராசி கேட்கிறாங்க யாரும் சொல்ல என்ன சொல்லணும் இவரு ஹுபலை வந்து உயர்த்தி பேசுறாரு நாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும் போது நபிசுராசி சொல்லிக் கொடுக்கறாங்க அல்லாதான் உயர்ந்தவன் அவனே கண்ணியமிக்கவன் என்று நீங்க சொல்லுங்க அப்படின்னு நபிசுராசி பதில் சகாபாக்களும் திரும்ப சொல்றாங்க அடுத்ததாக எங்களுக்கு வந்து உர்சா உர்சாங்கறத மிக முக்கியமான கடவுள் சிலை எங்களிடத்துல வந்து உர்சா இருக்குது உங்களுக்கு உர்ஜா இல்லையே உங்களுக்கு ஒரு சிலை இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க தோத்த பிறகு கிண்டல பாருங்க அப்ப உங்களுக்கு உர்ஜா இல்லையே அப்படின்ன பிறகு திரும்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க யாரும் சொல்ல இந்த நேரத்தில் நாங்க என்ன பதிலளிக்கணும் அப்படின்னு கேட்ட பிறகு எங்களுக்கு வந்து அல்லா எஜமானனாக இருக்கா உங்களுக்கு எஜமான இல்லையே அப்படின்னு சொல்லுங்க வார்த்தை போர் அவர்கள் ஒன்னு சொல்றாங்க அப்ப அல்லா தலா சொல்லி காட்டுறான் மூன்றாவது அத்தியாயிரத்தி நூத்தி அம்பத்தி வசனத்துல இறை உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைத்துக் கொண்டிருந்த அழைத்துக் கொண்டிருக்க நீங்கள் யாரையுமே திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்தீங்க ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை வந்து நீங்க வந்து நினைச்சு பாருங்க இதன் விளைவாக வந்து உங்களுக்கு அல்லா துன்பத்துக்கு மேல துன்பத்தை கொடுத்தான் ஏனெனில் நீங்க உங்களை விட்டு நழுவி போனவை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் நீங்க வருந்த கூடாது என்னும் படிப்பினை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் செய்தவை அனைத்தையுமே நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லா மூன்றாவது அத்தியாயம் நூத்தி அம்பத்தி மூணு அவசரத்தை மேலும் மூன்றாவது நூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் வசனத்தை சொல்லிக் காட்டுறான் இரு கூட்டத்தாரன் நீங்க மோதி கொண்ட அந்த நாள்ல வந்து யாரு புறமுதுக்கு காட்டு ஓடுனாங்களோ அவங்க செய்த சில தவறுகள் காரணமாகதான் சைத்தானவர்களை அடித்தறுக்க செய்தான் அவங்க செய்த சிறு தவறுகளால் சைத்தானவர்களை அடித்தறுக்க செய்தான் எனினும் அல்லா வந்து அவர்களை பொறுத்து அருளினான் திண்ணமாக அல்லா மன்னிப்பு வழங்குபோவனும் சகிப்பு தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான் மூன்றாவது நூத்தி அம்பத்தி அஞ்சாம் வசனம் இப்ப இங்க அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா அவர்களுடைய தோல்விக்கு காரணம் சைதான் அவர்களை வழி எடுத்தான் சைதான் அவர்களை அடிசறுக்க செய்தான் அவர்களுடைய அந்த தோல்வி காரணம் சைத்தான் அவர்களுடைய பிளான்ல அவர்களுடைய போர் தந்திரத்தில் அடிசறுக்க செய்தான் அதை நம்ம இங்க புரிந்து மேலும் அல்லா தலா சொல்லிக்காட்டுறான் தன்னுடைய திருமறை கூற நூத்தி ஐம்பத்தி வசனம் மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி நான்காவது அனைத்து அதிகாரங்களும் வந்து நிச்சயமாக அல்லாவுடைய கைவசமே உள்ளது உண்மையில் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதையும் உங்களிடத்தில் வெளிப்படுத்துவதில்லை அவர்கள் கேட்டதன் பொருள் இதுதான் அதாவது தலைமை அதிகாரங்கள் வந்து எங்களுக்கு சிறிது பங்கு இருந்திருந்தால் நாங்கள் உங்களோடு கொல்லப்பட்டிருக்கிற மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு நீங்க கூறுங்க நீங்க உங்க வீடுகளில் இருந்திருந்தாலும் வீடுகளில் அடைந்திருந்தாலும் நீங்க யாருடைய விதியில் மரணம் எழுதப்பட்டிருந்ததோ அவங்க வந்து மரணக்களத்தை நோக்கி வந்தே தீர்வார் மேலும் அல்ல உங்கள் நெஞ்சங்கள் உள்ளவற்றை சோதிக்க தான் இந்த மாதிரி பண்ணனா இந்த மாதிரி நிகழும்படி உங்களுடைய நெஞ்சத்தில் என்ன இருக்குறதுக்காக அல்ல உங்களுடைய உள்ளங்களில் உள்ள நிலையை அல்ல அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லா தலா இந்த வசன திறங்கி கொடுக்கிறான் நெஞ்சங்களில் என்ன இருக்கு அப்படின்னு சோதிப்பதற்காக அல்ல சொல்றான் மேலும் நீங்க போருக்கு இங்க வந்தனால தான் மரணித்தோம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருந்தா நாங்க மரணித்திருக்க மாட்டோம் இந்த மாதிரி சொல்றீங்களே நீங்க போர்க்களத்துக்கு வரல யாருடைய விதியில் எழுதப்பட்டிருந்ததோ மரணம் உங்களை தேடி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் எல்லாம் அங்க வந்து குறை கூற ஏன் வந்து முஸ்லீம்கள் வந்து இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிறாங்க ஏன் இவ்வளவு கஷ்டம் எடுத்துக்கிறாங்க தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்களே உகது போயிட்டு இவங்க ஏன் சிரமம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப இன்றைக்கு இதே விஷயம் நடைபெறுதா இல்லையா இன்னைக்கு முஸ்லீம்கள் ஏதாவது கஷ்டத்துல மாட்டிக்கொண்டா தாவாவுடைய பணியிலே அல்லாவுடைய பாதையில் சிரமப்படக்கூடிய நேரத்துல ஏதாவது அல்லாவுடைய பாதையில் போரிடக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டா சக முஸ்லீம்களே இன்னைக்கு என்ன சொல்றாங்க அவர்கள் ஏன் இப்படி போனாங்க ஏன் இன்னைக்கு சிரமம் எடுத்துக்கிறாங்க இது முன்னாசிக்கங்களுடைய வார்த்தைகள் அல்ல அதற்கு தான் பதில் அளிக்கிறான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி நாலு அவசரத்தில் நீங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சு இருந்தாலும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு நீங்க இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய மரணம் வந்தே தான் தீரும் அப்படின்னு அல்லா தரா சொல்லிக்காட்டு அப்ப இந்த உகது யுத்தம் இருக்குது இது அல்லாவிடம் வந்த ஒரு சோதனை முஸ்லிம்களுக்கு நம்ம உகது யுத்தத்தை அங்க வந்து நம்ம குறை கூறியோ அந்த யுத்தத்தின் மீது வந்து நாம வந்து விமர்சனம் செய்வதிலோ எந்த ஒரு காரியமும் இல்லை இது அல்லாவுடைய நாட்டப்படி நடந்த ஒரு விஷயம் அடுத்ததாக நம்ம சுகதாக்களை பத்தி பேசுவோம் அந்த யுத்தத்தில் மரணித்த சுகதாக்கள் எழுபது பேர் இந்த யுத்தத்தில் வந்து வீர மரணம் அடைந்தாங்க இந்த யுத்த களம் சுகதாக்களை பத்தி இறங்கிய வசனங்கள்ல அதிகமான உயர்த்தியாய சுகதாக்கள் யாருன்னு சொன்னா போர் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு இறந்தவர்கள் சுகதாக்கள் சஹிதுகள் இவர்கள் வந்து இவர்களை பற்றி அதிகமான வசனங்கள் குரான் இருக்கக்கூடிய அதிகமான வசனங்கள் இந்த சூழ்நிலையில் தான் இறங்குச்சு இவர்கள் மரணித்த அந்த சூழ்நிலையில்தான் இவர்களை அல்லாஹ் உயர்த்தி பேசி அவர்களுடைய நிலைகளை உயர்த்தி பேசி சுகதாக்களுடைய அந்த சஹீதுகளுடைய அந்தஸ்து என்ன அதுக்கு அல்லா வழங்க இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன அல்லாஹாலா இங்கதான் வசனம் வரை கொடுத்தா அவர்களை இறந்தவர் நீங்க சொல்லாதீங்க அவர்களை அவர்களுக்கு அல்லாவிடம் வரக்கூடிய உணவு அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு ரிசுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி காட்டும் இது சகிதிகளை குறிக்கக்கூட கூடியது இன்றைக்கு இன்று இதை வந்து சிலர் தவறாக பயன்படுத்துறாங்க இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு தர்காலை போட்டு வச்சுக்கிறாங்க அவர்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க செவிடுறாங்க அப்படின்னு தவறாக விளக்கம் கொடுக்கக்கூடிய வளமுறை நம்ம பாக்குறோம் இது சுகதாக்களை அல்லாவுடைய பாதையில் உயிர் துறந்த தியாகிகளை குறிக்கக்கூடிய ஒரு வசனம் இப்ப இதன் பிறகு யுத்த களத்தில் வந்து ஒவ்வொரு சகாபாக்களாக நம்ம பார்ப்போம் அடைந்த சகாபாக்களை குறித்து மேலும் சகிதகளை பற்றி பல அதிஸ்களும் இந்த நேரத்தில் தான் நபிசிலவாசம் அறிவித்தாங்க அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ளணும் இப்ப இந்த யுத்தத்தில் மரணித்த ஒவ்வொரு சகாபாக்களுடைய வீர தீரத்தையும் நம்ம பார்ப்போம் இந்த யுத்தத்திலேயே சகிதான சகாபாக்கள்லயே கதாநாயகர் யார் அப்படின்னு சொன்னா சகிதங்களுக்கெல்லாம் வித்து யாருன்னு சொன்னா ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரதி அல்லாஹான் இவருடைய வீரமரணம் இருக்கு போற்றத்தக்க ஒரு வீரமரணம் இந்த வீர மரணத்தை பத்தி யார் கொன்னாரோ ஹம்சா ரதி யாரு கொன்னாரோ அவரே சொல்லி காட்டுறார் இரண்டு தாபியில் இவர் தான் ஹம்சார் ரீல்லுவை கொன்றவர் இவர்கிட்ட போறாங்க இவர்கிட்ட போய் ஹம்சார் ரீல்ல நேர்ந்த விஷயத்தை வந்து நீங்க எங்களுக்கு சொல்லுங்க சொன்ன உடனே அவர் சொல்றாரு நான் நபிசுலாஸ்திட்ட என்ன சொன்னோம் அதை அப்படியே உங்கள்ட சொல்றேன்ப்டு நடந்ததை சொல்லிகாட்ட ஆரம்பிக்கிறார் நான் வந்து முதலுடைய அடிமையாக இருந்த நெருங்கிய உறவினராக உறவினராக இருந்த துாய்மா பின் உதய் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து பதில் வந்து முஸ்லிம்கள் கையால் அவர் கொல்லப்பட்டார் இதற்கு பழிவாங்கிற விதமாக நீ வந்து ஹம்சாவை கொண்டுட்ட அப்படின்னு சொன்னா ஒன்னு நான் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்த அப்படின்னு இவருக்கு கொடுத்த வேலைதான் இவர் வந்து சொல்றாரு நான் ஒரு அபிசீனிய அடிமை நானு அபிசீனிய நாட்டை சேர்ந்தவன் நான் வந்து ஈட்டி ஐவதில் வந்து நல்ல கற்று தேர்ந்தன என்னுடைய குறி எப்பயுமே தப்பாது ரொம்ப ரேராதான் தப்போம் அப்படின்னு தன்னுடைய அந்த ஈட்டி எய்யக்கூடிய அந்த திறமைய பத்தி சொல்லிட்டு சொல்றாரு நான் வந்து ரொம்ப நேரம் காத்திருந்து காத்திருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பள்ளத்தாக்களையும் குன்றுகளையும் ஒளிந்து ஒளிந்து அம்சாருல்லும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் நெருங்கிட்டேன் அங்க போனா சிபா அப்படிங்கிற ஒரு நபரோடு அம்சா ரதில்லான்னு போரிட்டுக் கொண்டிருந்தார் அவர் அங்க தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல நான் வந்து என்னுடைய ஈடிஐ எடுத்து அவருடைய வயிற்றுக்கும் தொடைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து நான் குத்தின குத்தி வலுவான முறையில் வந்து நான் அழுத்துறேன் அழுத்தி அவருடைய உயிர் போகும் வரை உயிர் போயிருச்சு அப்படின்னு எனக்கு உறுதியாகும் வரை நான் என்னோட ஈட்டியை எடுக்கவே இல்லை நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து குத்திக்கிட்டே இருந்தேன் அதற்கப்புறம் நான் வந்து அவருடைய உயிர் போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் உடனே வந்து கூடாரத்தில் தங்கிட்டேன் எனக்கு உலகில் வேற எந்த வேலையும் கிடையாது நான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகணும் எனக்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகிறதுக்கு என்ன டாஸ்க்கு அந்த டாஸ்க்க நான் முடிச்சுட்டேன் இதை விட்டா எனக்கு கூட இந்த செய்தி ரசூ போய் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே ரசம் சகாபாக்கிட்ட கேட்குது அவரை எனக்கு காண்பித்துக் கொடுங்க சடலத்தை காண்பித்துக் கொடுங்க ஒரு சாபி கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் ஹம்சாரது அவனுடைய சடலத்தை பார்க்கிறான் வார்த்தவுடனேயே நபிசில் அழுது தேம்புறாங்க திணறாங்க திணறக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல் அங்கு சிதைக்கப்பட்டிருந்தது இந்த சஹாபி சொல்லி காட்டுறாரு யார சொல்லாம் நான் பார்க்கும் போது அவருடைய உடல் சிதைக்கப்படல அவர் கொலை உண்டு கிடந்தாரு வகசி அவர் எவ்வாறு கொன்றாரோ அந்த நிலையில் தான் இருந்தாரு நான் எதிர்போல சிதைக்கப்படல அவருடைய வயிற்று கிழித்து அவருடைய குடல் அனைத்து பகுதிகளும் வெளியில் எடுக்கப்பட்டிருந்தது தன்னுடைய நெருங்கிய உறவினரை அல்லாவுடைய சிங்கம் அவரு அவருடைய பட்டப்பேர் அல்லாவுடைய சிங்கம் பார்த்து நம் தேமல் தாங்க முடியல திணறல் தாங்க முடியல அப்ப வகசில்லான்னு சொல்றத நம்ம பார்ப்போம் இவருடைய இந்த மரணத்திற்கு காரணம் வகசிறதில்லான் ஆனா இவருடைய உடல் சிதைவுக்கு யார் காரணம் சொன்னா ஹிந்து பெண் உத்துபா இந்த பெண் யாருன்னு சொன்னா அபுசுடைய மனைவி இவரு இவங்க சபதம் எடுத்திருந்தாங்க ஈரலை சாப்பிடணும் அப்படின்னு சபதம் எடுத்திருந்தாங்க அந்த அளவு வெறி தலைக்கு ஏறி இருந்துச்சு உடலுடைய பகுதிகள் எடுத்து வெட்டி சிதைத்து அல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கும் அஜ் முரா போற பார்க்கலாம் ஒரு மூணு சடலம் அங்கு மரணித்த சகாபாக்கள் அனைவரையுமே நபிசுல்லா ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஒரு மூணு சடலத்தை மட்டும் தனியாக அடக்கம் பண்ணியிருப்பாங்க அந்த மூணு சடலத்தை அந்த இடத்திலிருந்து அகற்ற கூட முடியாத அளவு சிதைத்திருப்பாங்க அதுல ஒருவருடைய சடலம் ஹம்சாபின் அப்துல் முத்தலி ரதியுல்லும் அவர்களுடைய சடலம் அந்த அளவு சிதைந்து போயிருந்துச்சு இதற்கு காரணம் ஹிந்து பின் உத்துபா அப்படிங்கிற பெண் எனவே நம்ம வனசி அவர் என்ன சொல்றாரு அவருடைய அவர் சொல்லிக் கொண்டிருந்த அந்த அறிவிப்பை நம்ம பார்ப்போம் அப்ப நான் இதன் பிறகு என்ன பண்ணிட்டேன் மக்காவுக்கு போயிட்டேன் இவரை கொன்ற பிறகு உகது களத்தில் வந்து யுத்தம் முடிந்த பிறகு நான் போயிட்டேன் போன பிறகு நபுல மக்காவை வெற்றி வராங்க வெற்றி கொண்டுட்டாங்க தெரிஞ்ச உடனே நான் தாயிஃபுக்கு ஓடி போயிட்டேன் பயந்துகிட்டு நான் அவங்க கொண்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு நான் வந்து ஓடிட்டேன் தாயிஃபுக்கு அங்க போன பிறகு அங்க தாயிஃப்ல இருக்கிற நபர்கள் எல்லாம் நபிசாஸ்த சந்தித்து நாமும் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் போயிட்டு வந்துட்டு நம்மளை கொண்டுருவாங்க முஸ்லீமான கொண்டுருவாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு நம்ம மக்காவுக்கு அங்க போனா நம்மளை கொண்டுருவாங்க அப்படிங்கிற பயம் வந்தனால நான் வந்து ஷாம்கோ யமன்கோ போய் நான் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன் நான் அங்கேயே போய் என்னுடைய பொழைப்பை தேடி நான் ஓடி ஒழிந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய தாயிஃப்ல இருக்கக்கூடிய ஒரு முஷரிக் முஷ்ரிகா இருந்த ஒரு நபர் சொல்றாரு நபி அவ்வாறுலாம் பழி வாங்க மாட்டாரு நபியை பத்தி அறிந்து வைத்திருந்தாங்க அவருடைய மன்னிப்பு கருணை இரக்க குணத்தை கொண்டு மக்கள் அறிந்து வைத்திருந்தாங்க நபி அப்படி பண்ண மாட்டாங்க நீ வா அப்படி சொல்லி அவரை மக்காவுக்கே கூட்டிட்டு போறாங்க மக்காவுக்கு கூட்டு போன பிறகு அங்க அவர் போன உடனே நபிஸ்லாஸை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு நபிஸ்லாசுடைய கரங்களிலே அவர் தவிதை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நபிசுவாசன் கேட்கறாங்க நீங்க தான் வகசியா வகசின் தெரிந்த உடனேயே ரானு அவர்களை பார்த்து ஹம்சா ரில்லானு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கும் சொல்லி காட்டுறாரு நான் இப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் இரண்டு தாபியன்களுக்கு அது எல்லாத்தையுமே நான் சில சொன்னேன் இதை பார்த்த உடனே இதை கேட்ட உடனே நபிசுல வந்துட்டு உங்களுடைய முகத்தை வந்து என்னுடைய முகத்தை விட்டு நீங்க அப்புறப்படுத்திடுங்க நீங்க என் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க உங்களை பாக்க பார்க்க எனக்கு என்னுடைய சிறிய தந்தையான ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் வதியாஹன் அவர்களுடைய நினைவு எனக்கு வருது அவர்களுடைய அந்த நிலைமை அந்த இறந்து கிடந்த சிதைந்து போன அந்த உடல் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது அதனால என் கண்ணு முன்னாடி நீங்க இருக்காதிங்க நீங்க வேற எங்கேயாவது போய் இருந்துக்கோங்க அப்படி சொன்ன உடனே அவர் வந்து நபிசாஸ்துடைய கண்களில் படாம தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார் தொடர்ந்து சொல்றாரு நான் அந்த ஈட்டியை வந்து பாதுகாத்து வச்சிருந்தேன் அந்த ஈட்டிய முசலமல் கத்தாப் இவன் யாருன்னு சொன்னா நபியுடைய மரணத்திற்கு உடனே இவன் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தி தன்னுடைய கோத்திரத்தார்கள் கூட்டி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் எல்லாம் கூட்டி வச்சுட்டு முஸ்லீம்களோடு போரிட்ட ஒரு கொடியவன் இவனை எதிர்த்து வளசி ரொம்ப போறாங்க போய் அங்கு அந்த முசலமல் கத்தாப் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து அவர்கள் சென்றடைந்து அவன் பதுங்கி இருந்த அந்த இடத்துக்கே போய் அவரை நோக்கி பல்வேறு பாதுகாக்கிறாங்க பாதுகாக்கக்கூடிய அந்த சூழல்ல என்னுடைய ஈட்டியை வைத்துதான் நான் அவனை குத்தி தாக்கி நின்ன நான் தாக்கி நிறுத்திய பிறகு அந்த புறத்திலிருந்து இன்னொரு நபர் வந்து வீரத்தீரமாக அவரை வந்து வெட்டி சாய்த்தாரு அந்த வீரத்தீரமாக வெட்டி சாய்த்த அந்த நபர் அபு துஜான அந்த ஈட்டியில குத்தின முதல் நபர் நான் தான் குத்தி அந்த முதல் நபராக இருந்தால் இந்த ஈட்டி உலகத்திலே வாழ்ந்த சிறந்த நபர் ஒருவரையும் உலகத்திலே வாழ்ந்த தாழ்ந்த ஒருவனையும் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சா தன்னுடைய பாவத்துக்காக வருந்த அந்த பாவத்திற்கு பரிகாரமாக நபிசில சொன்னாங்க யார சொல்லாம் நான் என்ன பண்ணட்டும் இதற்கு பரிகாரமாக என்ன பண்ணனும் ஹம்சாருல அவர்களை கொன்றதற்காகவும் இஸ்லாமத்திற்கு எதிராக பாடுபட்டதற்காகவும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது நான் விஸ்வாசம் சொல்லிக்காட்டினாங்க நீங்க இஸ்லாமத்திற்கு எதிராக எந்தெந்தவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தினீங்களோ அதெல்லாம் இஸ்லாமத்துக்கு சாதகமாக பயன்படுத்துங்க அல்லா உடைய போய் போரிடுங்க அல்லாவுடைய பாதையில் ஜிகாது செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அதே ஈட்டியை வைத்திருந்தாங்க அதே ஈட்டியை வைத்து பல போர்களில் போரிட்டாங்க இது முஸ்லீம் எடுக்க வேண்டிய பாடம் நம்ம பாவம் செஞ்சோம் அதிக அதிகமாக நல்ல செயல்கள் செய்யணும் எதிர்த்து பேச அதன் பிறகு நான் அதிகமாக இருந்தேன் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவனாக இருந்தேன் அதிகமாக தவச்சொல்ல கூடியவனாக இருந்தேன் இது போல அதிகமாக அமல்கள் செய்யக்கூடியவனாக இருந்தேன் அந்த பாவத்தை அழிக்கணுங்கிறதுக்காக மேலும் அல்லஹா தன்னுடைய திருமறை குரான் பதினோராவது அத்தியாயம் நூத்தி பதினாறாவது நல்ல செயல்கள் இருக்குதே பாவங்களை அழித்திடும் தின்றுடும் அப்படின்னு அல்லா தலா சொல்லிகாட்டுறோம் இப்ப நல்ல செயல்களின் மூலமாக அதை அதிகப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படும் அப்படிங்கறத நாம் இந்த நீண்ட ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த போரின் போது சுகதாக்கள் பெறக்கூடிய அந்த நன்மை இருக்குதே சிலர் இந்த போருக்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமத்திற்காக பாடுபட்டவர்கள் சிலர் இங்கே பெற்றுக் கொள்றாங்க சிலர் மறுமையில் பெற்றுக் கொள்வாங்க இந்த போரில் பாடுபட்ட பாடுபட்டு இறந்த எந்த ஒரு நலமையும் இஸ்லாமத்திற்காக அதிகமாக பாடுபட்டு தன்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் இழந்த ஒரு சஹாபி முசாபி உமைர் ரஜி அல்லா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் வரலாறு மக்காவிலிருந்து நம் இஸ்லாசிட்டு இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு இங்கு அனைத்து வீடுகளிலும் இஸ்லாம் போறதற்கு காரணமாக இருந்த ஒரு சஹாபி இவர் கொல்லப்பட்டு எந்த சொன்னா இவருக்கு கஃபன் துணி கூட இல்லை அதாவது உடலை மறைக்கக்கூடிய சடலத்திற்கு போத்தக்கூடிய அந்த துணி கூட இல்லை கீழே இழுத்தா மேல் பாகம் தெரியுது மேலே இழுத்தா கீழ்பாகம் தெரியுது கால்பாகம் நபிசுல்லாம் இலை தலைகளை வைத்து பாக்கி இருக்கக்கூடிய பகுதியை மூடுறாங்க அந்த தியாகம் செய்த ஒரு சகாபி அல்ல இவர்களுக்கு மறுமையில் கூட கொடுப்பான் குறிப்பிட்டு அப்துல் ரஹான் அது எல்லாம் இவர் மிகப்பெரிய ஒரு மில்லியனர் மிகப்பெரிய ஒரு கோடைஸ்வர சகாபி இவருக்கு ஒரு உணவு வந்து வைக்கப்படுது சூடா சூடா சுட சுட ஒரு உணவு வந்து வைக்கப்படுது தன் முன்னாடி அந்த உணவு இருக்கும் போது அவர் அழுகுறார் தேமி தேமி அழுகுறார் உமர் ரதில் லானுவை குறித்தும் ஹம்சா ரதுலானு அவர்களை நினைவு கொண்டு அவர்கள்லாம் ஆரம்பத்திலே இறந்துட்டாங்களே இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய கோடை சொன்னா நான் அவர்களை போல மரணித்திருக்க கூடாதா அவர்கள் இன்மையில எதுவுமே பார்க்கலையா அல்ல அவர்களுக்கு மறுமையில கொடுப்பான் மிகுந்த ஒரு கூடிய கொடுப்பான் அப்படின்னு தேமி தேமி அழுவுறாரு எந்த அளவுக்கு சொன்னா அந்த உணவு ஆறி போய் விரைத்து போகிற அளவுக்கு அந்த உணவு முன்னாடியே அழுகிறார் அந்த அளவு அவர்களுடைய தாவத்தை நினைவு கூற அளவுக்கு சகாபாக்களும் இருந்தாங்க உமை ரதி அவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் நின்று கொண்டு நபிசுல்லம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்தை ஓதி கட்டுறாங்க நம்பிக்கையாளர்கள் பலர் இருக்கின்றார்கள் இவர்கள் வந்து அல்லாவுடன் அவர்கள் செஞ்ச அந்த வாக்குறுதி எது வாக்குறுதி நான் அல்லாவுடைய பாதையில மரணிப்பேன் அல்லாவுடைய பாதையில் சகிதாவேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டாங்க தங்களுடைய லட்சியத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க மேலும் சிலர் வந்து அவர்கள் அந்த வாக்குறுதியை வந்து அடையலனாலும் அதாவது சகிதாகல அப்படின்னாலும் அந்த சஹிதை அடையணும் அப்படிங்கறதுக்காக எதிர்பார்த்திருக்கிறாங்க அவர்களுடைய வாக்குறுதியில் வந்து சிறிதும் அவர்கள் வந்து மாறுபடவில்லை அப்படின்னு அல்லா தாலா இந்த அல்லா தாலாவுடைய இந்த வசனத்தை நபிசுல்லா முசபு ரெல்லாம் அவர்களுடைய அடக்கத்தின் பக்கத்திலிருந்து ஓதி காட்டுறாங்க மேலும் நபிசுல்லா சொல்றாங்க அந்த சுகதாக்கள் எல்லாம் குறிப்பிட்டு என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக சாட்சியாக சொல்றேன் இவர்கள் எல்லாம் சுகதாக்கள் இவர்களுக்கு நீங்க வந்து சலாம் சொல்லுங்க கியாமத்தினால் வரை இவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய சலாம்களுக்கு இவர்கள் பதில் அளிக்கிறார்கள் அடுத்ததாக வீர தீரமாக போரிட்ட சகாபாக்கள் ஒருத்தர் தான் சாதிப்னு ரபியா இவர் அன்சாரிகளில் தலைவர்கள் முக்கியமான நபர்களில் ஒருவர் இவரை பார்த்து வருமாறு இவரும் வந்து போர்ல வெட்டுப்பட்டுட்டாரு இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி நம்சுலத்துக்கு வரும்போது இவரை போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு சகாபிய அனுப்புறாரு அப்ப அன்சாரி தோழர்களில் இன்னொரு போறாரு இவரும் அன்சாரிகள் முக்கியமான தலைவர்கள் ஒருவர் அன்சாரிகளிலே ஒருத்தர் போறாரு போய் அவரு தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு சொன்னா அந்த அன்சாரி சஹாபியை பார்த்து நீங்க நபியை பார்த்து என்னுடைய சலாம சொல்லிடுங்க சொல்லிட்டு வந்த தூதர்களே அனைத்து இறை தூதர்களையும் உங்களுக்கு வந்து கண்ணியத்தை அளிக்கணும் அதிகமான நன்மை அளிக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்ய அந்த நேரத்திலேயே நபிக்கு சலாமை சொல்லி செய்தி அனுப்புற அடுத்த அன்சாரிகளுக்கு ஒரு செய்தியை அனுப்புறாரு நீங்க உங்களுடைய உயிர் கண்ணு இமைக்கிற அளவுக்கு உங்களுடைய உயிர் சக்தி பெற்றிருந்தாலும் நீங்க நபியை பாதுகாப்பதற்கு போராடணும் அதாவது எந்த சக்தியுமே இல்ல கண் இமைக்கிற அளவுதான் உங்களுக்கு சக்தி இருக்கோம் அந்த நிலையிலும் அல்லாவிடத்துல நீங்க பதில் சொல்லி ஆகணும் நீங்க எடுத்த பொறுப்பை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்புறாங்க அதன் பிறகு அவர் மரணி தர்றாரு இந்த செய்தியை இந்த அன்சாரி சஹாபி வந்து சொல்லி காட்டுறாரு இப்ப நபியை பாதுகாக்க அன்சாரிகள் அவங்க எடுத்த சத்தியத்தை உறுதியை எந்த அளவு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறத நாம் அதிலிருந்து பார்க்கணும் நாம நபிய எந்த அளவு நேசிக்கிறோம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம கண்ணு இமைக்கும் அளவு உயிர் உங்கள்ட்ட பாக்கி இருந்தாலும் அந்த அளவுதான் சக்தி இருந்தாலும் நபிய நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே நாம நபியை எந்த அளவு நபியை எந்தளவு நாம இப்ப பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் இறந்து விட்டார் ஆனா நபியோட கண்ணியத்தை நம்ம எந்த பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் நபியை பின்பற்றோம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் இது நபியை நாம எந்த அளவு பின்பற்றோம் நாம் நம்மளே நம்மளை நினைத்து கேவலப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் அடுத்ததாக சகாபாக்களில் சுகதாக்களில் சாபி யாருன்னு சொன்னா கைகமா ரதி அல்லாஹ் இவரை பற்றிய இந்த குறிப்பு வயதான ஒரு நபர் இவர் போரில் பங்கெடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது விதிவிலக்கான ஒருவர் இவரெல்லாம் இவர் வந்து சொல்றாரு பதில் கலந்துக்கல வந்து அந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன் தவற விட்டுட்டேன் அதனால நான் கண்டிப்பாக உகதுல கலந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் அவருடைய மகன் வந்து பதில் வந்து இறந்துட்டாரு அவர் அடைந்த அந்த சொர்க்கத்தில் அடைந்த அந்த பதவி அவரு அந்த அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கனவுல வராரு தன்னுடைய தந்தை கனவுல உகதுக்கு முன்னாடினாரு சந்தைய என்னோட நீங்க இணைந்து இணைவதற்கு வந்துருங்க அப்படின்னு கனவுல வந்து சொல்றாரு இதை பார்த்த அந்த சகாபி அங்கு வந்து நபியிடம் வந்து இணைந்து கொள்றாரு அவர் நினைத்தது போலவே அவரும் இறக்கிறார் அவர் சொல்லி கட்டுறார் அந்த சகாபி யார சொல்லா என்னுடைய இந்த எலும்பு இருக்கே அது வலுவிழந்து போச்சு வலுவிழந்த நிலையில் இருக்கிறேன் சதையெல்லாம் தளர்வுற்ற நிலையில இருக்கிறேன் இந்த நிலையில கூட நான் அல்லாஹுடைய பாதிரி சகிதாவனும் ஆசைப்பட்டேங்கிறார் எனக்கு படுக்கை மரணம் வந்துடக்கூடாது எனக்கு சகிதாவனும் அப்படின்னு விரும்பி நபிசிலாஸ்திர அனுமதி கேட்டு வந்து இணைந்து கொடுறாரு சகிதாவும் ஆயிடுறார் அடுத்த ஒரு சஹாபி வஹாபல் முசனி அப்படிங்கிற ஒரு சஹாபி இவர்கள் முசைனா அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்த நபர்கள் இவர் மதினாவை சார்ந்தவர்கள் கிடையாது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் வந்து நபியை சந்திப்பதற்காக வராங்க வரும்போது தங்களுடைய அந்த ஆடுகள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க இவர்கள் முஸ்லிம்கள் நபியோடு சேர்ந்து உகது கலத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிந்த உடனே இவர்கள் என்ன பண்றாங்க தங்களுடைய சொத்துக்கள் ஆகிய அந்த ஆடுகளெல்லாம் விட்டுட்டு உபது கலத்துக்கு போயிடுறாங்க பாருங்க அப்பதான் இஸ்லாமத்தை தேடி வரக்கூடிய நபர்களுடைய ஈமான் தங்களுடைய சொத்துக்கள்லாம் விட்டு உபத கலத்துக்கு போயிடுறாங்க அங்கு அவர்கள் போகும் போது முஸ்லீம்கள் அந்த வெற்றியை வெற்றி அடைந்து கொண்டிருந்தாங்களே அந்த நிலையில போய் சேர்றாங்க ஆனா அங்க போன பிறகு நிலை மாறிடுது காசிர்களுடைய கை ஓங்கிருக்கு இப்ப இந்த நிலையில வந்து நபிசில அரசுல வந்து நபிசில அரசு நோக்கி ஒரு கூட்டம் வருது அதாவது தாக்குதலுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை யாரு பார்த்துக்கிறீங்க யாரு அவர்களை வந்து எதிர்கொள்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நபர் வஹாபல் முசனி இந்த நபர் அந்த கூட்டத்தை நோக்கி போரிட்டு வீர போரிட்டு அந்த கூட்டத்தை வந்து முறியடிக்கிறார் இரண்டாவது ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை யாரு பாதுகாக்கிறீங்க அந்த கூட்டத்தை யார் நீங்க எதிர்கொள்றீங்க கேட்கும் போது அதே நபர் இவர் போய் எதிர்கொண்டு திரும்ப தாக்குதலுக்கு நடக்கூடிய தாக்குதலை எதிர்கொண்டு அந்த கூட்டத்தையும் முறியடிக்கிறார் மூணாவது ஒரு பெரும் கூட்டம் வருது அந்த கூட்டம் வரக்கூடிய நேரத்திலே நபிசுலாஸ்லாம் திரும்ப சத்தமிட்டு சொல்றாங்க யார் வந்து இந்த கூட்டத்தை எதிர்கொண்டு சொர்க்கத்திற்குரிய அந்த சுப செய்தியை பெற்றுக் கொள்ள யார் தயாரினோன்னு அதுக்கும் இவருதான் தயாராவது இவரும் இவரை சார்ந்தவர்களும் போரிடுறாங்க போரிட்டு பெரும் படைக்கு மத்தியில் நடுவுளின்னு தன்னுடைய வாழ் உடைமலை அளவு போரிட்டு அங்கே மடிந்து உடல்ல இருபது பெரும் காயங்கள் பெரும் பெட்டுகளோடு சகிதாய் கிடக்கிறார்கள் உமர் ரதியுல்லானு இவரை பார்த்து இவரை போல எனக்கு மரணம் வந்து வந்திருக்க கூடாதா அப்படின்னு ஆசைப்படும் அளவுக்கு அவர்கள் வந்து அந்த சடலத்தை பார்த்து அவர்கள் விரும்புனாங்க அப்ப சஹிதுக்கு எந்த அளவு விரும்புனாங்க அந்த சகாபாக்கள் சகிதானும் அப்படிங்கறத எந்த அளவு அவர்கள் விரும்பி இருந்தாங்க சாதிபுண அபிவக்காஸ் காதிசியாக்கள் போர் அந்த காதிசியா போர்ல வந்து அதாவது ஏறத்தாழ பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்து பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் இது இந்த யுத்தத்தில் வந்து நபிசரா மரணத்திற்கு எல்லாம் பிறகு நடந்த யுத்தம் இந்த காதிசியா போர் இந்த யுத்தத்தில் வந்துட்டு சாதிபுண அபிவகாசிடத்துல இருந்து ஒருத்தர் வராரு அவரை பார்த்து இவர் யாருன்னு சொன்னா இந்த கோத்திரம் குறிப்பிட்டோம்ல அதாவது இந்த வகாபல் முசனி அவர்களை சார்ந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் வராரு இந்த நபரை பார்த்து நீங்க வகாபல் முசனி அவரை அவருக்கு நெருங்கிய உறவினர் நீங்க உறவினரா அப்படின்னு கேட்கிறார் கேட்ட உடனே ஆம் நான் அவருடைய சகோதரியுடைய மகன் சொன்ன உடனே சாதிபு அபிவகாஸ் ரதியோ அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க இந்த விஷயத்தை பதிமூன்று வருடத்திற்கு பிறகு நினைவு கூர்ந்து முதலாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எதிர்கொண்டாங்க இரண்டாவது ஒரு கூட்டத்தை எதிர்கொண்டாங்க மூன்றாவது ஒரு கூட்டத்தை எதிர்கொள்ளும் போது சொன்னாங்க யாரு சொர்க்கைய சுப செய்தியை பெற்றுக் கொள்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் அந்த படையில போய் இணைந்து கொண்டேன் நானும் மரணித்தர மாட்டேனான்னு ஆசையோடு சகிதாயிரமாட்டனா அப்படிங்கிற ஆசையோடு ஏன்னா சுப செய்தி ஒருத்தவர்கள் அவர்கள் நானும் இணைந்து கொண்டேன் உங்களுடைய அந்த வகபல் முசனி அவரு சஹிதாயி அந்த சுப செய்தியை பெற்றுக் கொண்டாரு அவருடைய சடலத்தை பார்த்து நானும் அந்த மாதிரி வெட்டுப்பட்டு இறந்திருக்க கூடாதா அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சாதிப்பின் அபிவக்காஸ் ரசில்லான்னு சொல்லிக் காட்டுறேன் இப்ப அவர்கள் எந்த விருப்பப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள அடுத்ததாக அமர் பின் ஜமு ஸ்ரதில்லா இவரை பற்றி இப்ப சொல்லிகாட்டுறாங்க இவர் இருக்கிறாரே இவர் வந்து இவரும் வயதானவர் இவர் ஊனமுற்றவர் மேலும் இவரை வந்து நான்கு மகன்களை கொண்டவர் நான்கு மகன்களும் வீர தீரமாக போரிட்டு போரிட்டு கொண்டிருக்கிறாங்க அங்க அதனால தந்தையா நீங்க வரவேணா ஒன்று வயதானவர் இரண்டாவது ஊனமுற்றவர்கள் நீங்க வரவேணா அப்படின்னு தடுக்கிறாங்க தடுக்கும்போது இந்த சஹாபி என்ன பண்றாரு ரசூல்லா செல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு யார சொல்ல இந்த ஊனமுற்ற கால் சொர்க்கல கால் வைக்கணும் எனக்கும் நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு வந்து அனுமதி கேட்டு அங்கு போரிலே அங்கு வந்து போரிட்டு அந்த ஊனமுற்ற காலோடைய வயதான இந்த சகாபி போரிட்டு மரணிக்கிற அவர்கள் சஹிதாகணும் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை பாருங்க அல்லாத்தலா அவர்களை புரிந்து கொள்ளணும் சகிதான்னுங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஊனமுற்ற நிலையிலும் இந்த ஊனமுற்ற கால் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாதா அப்படின்னு விருப்பப்பட்டாங்க திடகாத்திரமாக உட்கார்ந்து உண்டு கழித்து துறங்கி கொளுத்து போய் இருக்கிறமே நாம் சிந்தித்து பார்க்கணும் நம்மளோட நிலைமை எந்த நிலைமையில இருக்கு இஸ்லாத்துக்காக நம்ம என்ன நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி மேலும் இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய படிப்பின என்னன்னு சொன்னா இது போன்ற சம்பவங்கள் இருந்து இருந்தாலும் ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் போருக்குள்ளாதவர்களாக விளக்க விளக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எக்ஸப்சன் சொல்லுவாங்கல்ல அவர்கள் வந்து பங்கு பெற தேவையில்லை அப்பேற்பட்டவர்கள் போரிடுவதற்கு அவர்களாக விரும்பி வந்தால் அனுமதி இருக்கு அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இப்ப அவர்கள் சுகதாக்களாக ஆகணும் சகீதகளாக ஆகணும் அல்ல அளித்த அந்த நலவுகளை பெறணும் அப்படின்னு அவர்கள் பாடுபட்ட இதுபோன்ற தியாகிகளுடைய வரலாறையும் நம்ம பார்த்தோம் அடுத்த நிறுவனங்களில் இதோடைய தொடர்ச்சி என்று பார்ப்போம் இப்ப இதே போல சகிதிகளுக்கு விரும்பக்கூடியவர்களாக இஸ்லாமத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக இஸ்லாத்திற்காக பாடுபட்டு நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய உயிரை அற்பமாக நினைக்கக்கூடிய நபர்களாக இஸ்லாமத்திற்காக மறளைக்கூடிய நபர்களாக அல்லா நம்மையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற துவாவுடன் இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன் விவகரிதமான வணிக ரப்பிலானது